ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் இன்றைய தினம் நாம் பாதப்பிரனம் அப்படிங்கிற ஒரு காரியத்தில் உள்ள தர்மங்களை பார்க்க போகிறோம் அதாவது எப்போது நாம் வாயு கொப்பிழித்து கைகால்கள் ஆரம்பிக்கிறோமோ அதை எப்படி செய்யணும் அது செய்யறதுனால நமக்கு என்ன லாபம் அதை முறையாக செய்யாததுனால நமக்கு என்ன விதமான தோஷங்கள் இதுக்கு ஒரு சரித்திரம் இருக்குது மகாபாரதத்தில் அதான் எப்பொழுதும் சொல்கிற வழக்கம் இத்திஹாச புராணாபியாம் வேதம் சமுபிரம்மேத் இத்திகாசம் புராணங்கள் இவைகள்லாம் என்ன பண்ணுறதுன்னா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தர்ம காரியங்களையும் முறப்படுத்துறது இந்த சரித்திரங்கள்லாம் அப்படி பார்க்கணும் ராமாயணம் மகாபாரதம் பதினெட்டு புராணங்கள் ஸ்ரீமத் பாகவதம் இவைகள்லாம் சொல்கிறோமே இவைகள்லாம் நமக்கு என்ன விதமான தர்மத்தை நமக்கு சொல்கிறது அப்படிங்கிற பார்வையில் பார்க்கணும் அப்படி தான் ஒவ்வொரு சரித்திரங்கள்லேயும் பகவானுடைய அவதாரங்களில் ஒவ்வொரு சரித்திரங்கள்லேயும் தர்மம் இருக்குது இப்போ ஸ்ரீமத் ராமாயணம் இருபத்தி நாலாயிரம் தர்மம் இருக்குது ஸ்ரீமத் ராமாயணத்தில் அதே லட்சம் ஸ்லோகம் இருக்குது லட்சம் தர்மம் இருக்குது மகாபாரதத்தில் தர்மங்கிற பார்வையில் நாம் பார்த்தோமானா நாம் ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி செய்யணும் அப்படிங்கிற முறையும் தெரிஞ்சுக்கலாம் பகவானே அவதாரம் பண்ணி நமக்கு இந்த தர்மத்தை செய்து காண்பிச்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் புராணங்களில் அப்படி இந்த பாதப்பிரச்சாலனம் அப்படின்னா கை கால்களே அலம்பிக்கிறதுன்னு அர்த்தம் கால் அலம்பிக்கிறது எப்பொழுதும் நாம் வாயு கொப்பளிச்சு கால் அலம்பிக்கிற பொழுது அதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குது நம்முடைய வேதம் சாஸ்திரங்கள்லாம் சிலது செய்யி சிலது செய்யணும் அப்படின்னு நமக்கு கட்டளையிடும் அதற்கு விகிதம்னு பேர் விகிதம்னா வேதம் நமக்கு கட்டளை சிலது வேதம் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போது சாப்பிடு அப்படின்னு வேதம் நமக்கு சொல்ல வேண்டாம் ஏன்னா பசிச்சால் நாமளே சாப்பிட்டுட அதுக்கு ராகப்பிராப்தம்னு பேர் பசிச்சா சாப்பிட்றதுன்னு வேதம் சொல்ல வேண்டாம் தூக்கம் வந்தால் தூங்கு அப்படின்னு வேதம் சொல்லாது இவைகளுக்கெல்லாம் ராகப்பிராப்தம்னு பேர் அங்கெல்லாம் வேதம் நமக்கு என்ன சொல்கிறதுன்னா நீ சாப்பிட்ற பொழுது இந்த கட்டுப்பாடோடு சாப்பிடு அப்படின்னு நமக்கு அங்கே கட்டுப்பாடுகளை மட்டும் வேதம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு சாப் இந்த கட்டுப்பாடுகளோடு சாப்பிடணும் தூங்கினால் இந்த கட்டுப்பாடோடு தூங்கணும் அப்படின்னு அந்த கட்டுப்பாடுகளை மட்டும் நமக்கு சொல்கிறது வேதம் அதுக்கு நியம விதின்னு பேர் இப்படி செய்யணும் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குறது அது இந்த பாதப்பிரச்சாரனம்ங்கிறது வேதம் நமக்கு விதிச்சிருக்கு விதிக்கிறதுன்னா கட்டளையிடுறது கை கால்களே அசுத்தமானால் கட்டாயம் கை கால்களை நாம் அலம்பிக்கணும் அப்படின்னு வேதம் நமக்கு கட்டளை இடது எப்போலாம் கை கால் அலம்பிக்கணும் அப்படின்னா பாத்ரூம் போய்ட்டு வந்தால் வாய் கொப்பளிக்கணும் ஒவ்வொன்றுக்கும் எத்தனை தடவை வாய் கொப்பளிக்கணும்னு ரிஷிகள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கா ஒன் பாத்ரூம் போய்ட்டு வந்தால் நாலு தடவை வாய் கொப்பளிக்கணும் டூ பாத்ரூம் போய்ட்டு வந்தால் எட்டு தடவை வாய் கொப்பளிக்கணும் டிஃபன் சாப்பிட்டுட்டா பன்னெண்டு தடவை வாய் கொப்பளிக்கணும் சாப்பாடு சாப்பிட்டா பதினாறு தடவை வாய் கொப்பளிக்கணும் பல் தேய்ச்சிட்டு முப்பத்திரெண்டு தடவை வாய் கொப்பளிக்கணும் சொல்லி கொடுத்துருக்கா இத்தனை தடவை வாய் கொப்பளிக்கணும் ஏன் அப்படின்னா அத்தனை அவ அது எத்தனை தடவை சொல்லியிருக்கோ அத்தனை தடவை வாய் கொப்பளித்தாதான் நமக்கு அதனால் நமக்கு ஒரு புண்ணியமும் கிடைக்கிறது வேதம் நமக்கு ஒன்று பண்ணு அப்படின்னு கட்டளை இட்டாலோ அல்லது இப்படி பண்ணு அப்படின்னு நமக்கு ஒரு கட்டுப்பாட வேதம் சொன்னாலோ அதன்படி நமக்கு செய்யறதுனால அதிலருந்து ஒரு புண்ணியம் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் விசேஷம் அதில் அதுக்கு அபூர்வம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் பேர் அதிலேருந்து ஒரு அபூர்வம் நமக்கு கிடைக்கிறது ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கிறது அதுபோல் காலலம்பிக்கிற பொழுதும் மேற்க பார்க்க நின்றுதான் காலலம்பிக்கணும் எப்பொழுதுமே எங்கே நாம் காலலம்பாலும் மேற்க பார்க்க நின்றுதான் காலலம்பிக்கணும் காரணம் என்னென்னா ஜலத்துக்கு அதிபதி யாருன்னா வருணன் வருணனுடைய திக்கு மேற்கு திக்கு அப்போது நாம் எப்போது நாம் ஜலத்தை எடுத்து கை கால்களை அலம்பிண்டாலும் மேற்க பார்க்க நின்றுதான் காலலம்பிக்கணும் அப்படின்னு நமக்கு நம்முடைய சாஸ்திரம் நமக்கு சொல்கிறது ரிஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்க சில இடங்களில் மட்டும் கிழக்கை பார்க்க காலளம்புறத பார்க்குறோம் இங்கே என்ன இப்போ ஸ்ராத்தங்கள்லாம் பண்ணுற பொழுது அங்கே உட்காந்து வச்சு காலளம்புற பொழுது கிழக்கை பார்க்க உட்கார்த்த வச்சு காலளம்புறது அப்படின்னு பார்க்குறோம் சில இடங்களில் மட்டும் சொல்லியிருக்கா அங்கே என்னென்னா இப்போ ஸ்ராத்தத்தில் எப்படின்னா யார் காலலம்பி அலம்பி விடுறானோ அவன் மேற்க பார்க்க நிற்கணும் அப்படின்னு சொல்கிறது விப்ராணாம் க்ஷாலேத் பாதோ ததா பிரத்யங்முக சுச்சிஹி யாருக்கு காலலம்பி விட்டாலும் காலலம்பி விடுறவன் மேற்க பார்க்க இருக்கணும் மேலும் இன்னொரு ரிஷி நமக்கு எப்படி சொல்லிக் கொடுத்துருக்காருன்னா அப்ரவாகோதக்க ஸ்நானம் விப்ரபாத காயத்ரியா ஜபம் அர்க்யஞ்ச ஆதித்யாபிமுகம் சரையத் அதாவது ஓட் ஓடாத ஜலத்தில் ஸ்நானம் பண்ணுற பொழுதும் குளிக்கிற போதும் அதாவது குளம் குட்டை இவைகளில் குளிக்கிற போதும் விப்ரபாதாவனேஜனம் விப்ரர்களுக்கு கால் அலும்பு விடுற பொழுதும் காயத்ரியா ஜபம் காயத்ரி ஜபம் பண்ணுற பொழுதும் அர்க்யஞ்ச ஆதித்யாபிமுகம் சரையேத் சு சூரியன் இருக்கிற திக்க பார்த்து பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கா அதை வச்சுன்னு தான் காலலம்பி விடுற பொழுது நாம் மேற்க பார்க்க இருக்கணும் அவர்கள் கிழக்க பார்க்க இருக்கணும் அப்படி அலம்பி விடணும் அவர்களாக கால பொழுது மேற்க பார்க்க நின்று தான் கால நம்பிக்கணும் நமக்கு ரிஷிகள் சொல்லிக் கொடுத்துருக்கா மேலும் கால நம்பிக்கிற ஜலம் குடிக்கிற பொழுதும் நின்னுண்டு பண்ணப்படாது அப்படின்னு சாஸ்திரம் திஷ்டன்னாதீ நரஸ்ச்சாண்டாலையோ நியாத்து எதி கங்கா நபியத்தின்னு நின்னுண்டு ஜலம் குடிக்கப்படாது நின்னுண்டு காலலம்பிக்கப்படாது குனிஞ்சி காலலம்பிக்கணும் உக்காந்துதான் ஜலம் சாப்பிடணும் இதே தான் இப்போது வைத்தியர்களும் நமக்கு இதை ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறாள் இப்போது நின்றுண்டு தண்ணி குடிக்கப்படாது நின்றுண்டு தண்ணி குடித்தா ஜாயிண்ட் பெயின் வரும் அப்படின்னு டாக்டர்கள் சொல்கிறான் நின்னு அதுதான் நம்முடைய சாஸ்திரமும் நமக்கு சொல்கிறது நின்று ஜலம் சாப்பிட்டா ஜாயிண்டுகள்லாம் வலி வரும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது அதே போல் நின்னுண்டு கால அலம்பிக்கப்படாது குனிஞ்சிண்டு கால அலம்பிக்கணும் குனிஞ்சு கால நம்பிக்கணும் இதனுடைய பெருமையை சொல்கிறது தான் மகாபாரதத்தில் நலதமயந்தி சரித்திரம்னு ரொம்ப பிரசித்தமான சரித்திரம் நலன் தமயந்தி இவாளுடைய சரித்திரம் இந்த வாய்க்கொப்பளிச்சு காலநம்பிக்கிறதனுடைய பெருமையையும் அந்த தர்மத்தையும் நமக்கு ரொம்ப நன்றாக காமிக்கிறது இந்த சரித்திரம் அதுதான் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் பெரிய சரித்திரம் அது மகாபாரதத்தில் காலம்பரை எழுந்தவுடனே இந்த சரித்திரத்தை நினச்சிக்கணும்னு ரிஷிகள் நமக்கு சொல்லியிருக்கா கார்கோட்டகஸ்ய நாகசிய தமயந்தியா நலசியச்ச ரித்துபர்ணஸ்ய ராஜரிஷேகே கீர்த்தனம் கலினாசனம் அப்படின்னு காலவேளையில் எழுந்தவுடனே இப்போ நாம் பார்க்க போகிற இந்த நலனுடைய சரித்திரத்தை நாம் நினச்சிக்கணும் நினச்சுட்டா கலிதோஷம் போகிறது அப்படின்னு நமக்கு சொல்கிறேன் கலிதோஷம்னா புத்தியில் குழப்பங்கள் நாம் உபயோகப்படுத்தக்கூடிய சாமான்களில் உள்ள கெடுதல்கள் இவைகள்லாம் குறையும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த நலனுடைய சரித்திரத்தை இப்போ நாம் பார்க்க போகிறோம் அதில் இந்த வாய்க்கொப்பளிக்கிற தர்மத்தையும் காலநம்பிக்கிற தர்மத்தையும் எப்படி அந்த சரித்திரத்தில் நமக்கு காண்பிச்சிருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ இந்த சரித்திரத்தை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்